தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்று மகாபாரதம் அர்ஜுனன் சுபத்ரை திருமணத்தை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் துரோபதியும் யுதிஷ்டனும் தங்களது படுக்கரையில் மிகவும் சுவாரட்சியமாக பேசிக்கொண்டிருந்தனர் அந்த சயன அறையை தாம் தாண்டி மற்றொரு அறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு வந்தது ஏனெனில் அந்த அறையில்தான் அர்ஜுனன் தனது உடைமைகளை வைத்திருந்தான் எனவே அவர்களை தாண்டி சென்று வில்லினையும் அம்பினையும் எடுத்து தாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று திரும்பி வந்தான் அர்ஜுனன் பின்னர் தனது சகோதரருடன் மிகவும் மகிழ்ச்சியாக பேசினான் இதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே உடன்படிக்கை ஒன்று இருந்தது அதன் நிமித்தம் திரௌபதி யாருடனாவது பேசிக்கொண்டிருந்தால் அதனை கடந்து செல்லுதல் கூடாது அவ்வாறு சென்றவர்கள் ஓராண்டு காலம் தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும் இதனால் தாம் செய்த தவறுகளுக்காக தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டான் அர்ஜுனன் பல புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு துவாரகபுரி என்கின்ற கண்ணனுடைய புண்ணிய பூமி அடைந்தான் அர்ஜுனன் அங்கே ஒரு சாமியாராக மாறு வேடம் போட்டு ஆலமரம் ஒன்றின் அடியில் சயனம் செய்ய துவங்கினான் அர்ஜுனன் ஆனால் கண்ணபிரான் இதனை புரிந்து கொண்டார் எனவே அர்ஜுனனை சந்தித்து பேச அந்த மரத்தறைக்கே வந்து சேர்ந்தார் கிருஷ்ணன் கிருஷ்ண பகவானுக்கு சுபத்திரி என்கிற சகோதரி உண்டு அர்ஜுனனுக்கு அவளை அடைய வேண்டும் என்கிற ஆசையும் இருந்தது சுபத்திரிக்கும் அழைகள் சிறந்தவனாக அர்ஜுனனை அடைய அடைதலில் விருப்பம் இருந்தது இவர்கள் இருவருடைய இந்த விருப்பங்களை உணர்ந்தவன் கிருஷ்ணன் இதற்காக குந்தி தேவிடமும் திஷ்டிடமும் அனுமதியும் வாங்கியிருந்தார் கிருஷ்ணன் அப்போது பாண்டவர்கள் இந்திரப்பிரதேசத்தில் தங்கியிருந்தார்கள் ஆனால் கிருஷ்ணனுடைய அண்ணன் பராமனோ சுபத்திரியை தனது இனிய நண்பனான துரியோதனுக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டுமென எண்ணிருந்தான் ஆனால் கிருஷ்ணனோ தனது தங்கையின் ஆசைக்கிணங்க அர்ஜுனையே மனம் செய்விப்பது என கங்கணம் கட்டிக்கொண்டார் சாமியார் கோலத்தில் இருந்த அர்ஜுனனை தோரக புரிக்கு அழைத்து வந்தார் கண்ணன் பலராமன் அர்ஜுனை உண்மையான சாமியார் போலும் என்று வணங்கிவிட்டு தனது அரண்மனையை அடைந்தார் அத்தோடு தனது சகோதரி சுபத்திரியை பணிவிடை செய்யுமாறு பணிந்தார் இதன் பயனாக சாமியார் வேடத்திலே அங்கு வந்திருப்பது அர்ஜுனன்தான் என்பதை உணர்ந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு பணிவிடைகளை சில நாள்கள் தங்கியிருந்து விட்டு அர்ஜுனன் தமது சுயரூபத்தினை வெளிப்படுத்தி சுபத்திரியை தேறி ஏற்றி கொண்டு இந்திரப்பிரதேசம் நோக்கி பயணமானான் அப்போது அந்த ஊரில் இருந்த விஷ்ணி வம்ச மக்கள் களவு புரிந்து கொண்டு ஓடும் அர்ஜுனனை துரைத்து சென்றார்கள் அர்ஜுனன் சத்திரிய தர்மத்திற்கு உட்பட்டுதான் இந்த செயலை செய்துள்ளான் இருந்தாலும் அவன் அதர்மம் செய்கின்றான் என எண்ணி அவர்கள் அவனை துரைத்து சென் செல் சென்றனர் ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சியானது மிகவும் ஏமாற்றத்தினை அவர்களுக்கு அளித்தது அதாவது சுபத்திரை அர்ஜுனனை உட்கார் வைத்து கொண்டு செலுத்தி கொண்டு இருதையைக் கண்டார்கள் அவர்கள் கண்ட அந்த காட்சி குறித்து பலராமனிடம் தெரிவித்தனர் இதற்கெல்லாம் உடந்தையாக இருந்தவன் கிருஷ்ணன் என்பதனை உணர்ந்து பலராமன் மிகவும் கோபம் கொண்டார் ஆனால் கிருஷ்ணன் கூறிய வார்த்தைகளால் சமாதானம் அடைந்தார் முடிவில் இந்திரப்பிரதேசம் வந்தடைந்த அர்ஜுனனும் சுபத்ரையும் முறைப்படி பெரியோர்கள் புடைசூழ திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது விஷ்ணி குலத்தாரும் பலராமனும் கிருஷ்ணனோடு வந்திருந்து ஆசி வழங்கினார்கள் பின்னர் அனைவரும் துலாக நோக்கி சென்றனர் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் இந்திரப்பிரதேசத்தையே தங்கிவிட்டார் அர்ஜுனோடு கிருஷ்ணன் மிகவும் நெகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தான் இந்த சமயத்திலே சுபத்ரை ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு அபிமன்யு என்கிற பேர் சுற்றி அனைவரும் மகிழ்ந்தனர் இதுதான் மகாபாரதத்தில் அர்ஜுனன் சுபத்ரை திருமணம் கதையாகும் நன்றி வணக்கம்